வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டில் எழுந்திய செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் எட்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆண்டு பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் வங்காள இராணுவத்தைச் சேர்ந்த மங்கள் பாண்டே என்ற சிப்பாய் ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சியில் ஈடுபட்டதற்காக தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி ஆண்டு முதலாவது எக்ஸ்போ கண்காட்சி ஃபாரிஸ் நகரில் ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அல் நோயினால் பாதிக்கப்பட்ட முதலாவது நபர் மரணமடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு டச்சு இயற்பியலாளர் ஹெய் கமர்லிங் ஆன்ஸ் மீல் கடத்தும் கண்டுபிடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பஞ்சாபில் நுழையக்கூடாது என்ற தடையை மீறியதால் மகாத்மா காந்தி அவர்கள் டெல்லி செல்லும் வழியில் கைது செய்யப்பட்டு பம்பாய்க்கு அழைத்து செல்ல செல்லப்பட்டார்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு போபால் விசவாயு கசிவு பேரழிவு நிகழ்ந்தது போபாலில் நச்சுவாயு கசிவினால் பேருக்கு மேல் கொல்லப்பட்ட இந்நிகழ்வுக்காக இந்தியா யூனியன் கார்பரேட் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு டேவிட் ரிட்டன் அமெரிக்க வானியலாளர் கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு அபலா போஸ் மேற்குவங்க சமூக சேவையாளர்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 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு அல்லு அர்ஜூன் தென்னிந்திய திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நித்யா மேனன் தென்னிந்திய திரைப்பட நடிகை மற்றும் பின்னணி பாடகி இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஓராம் ஆண்டு ஜார்ஜ் வான் பியூயர்பர்க் ஜெர்மன் வானியலாளர் கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மணிக்கவும் ஆண்டு மங்கல் பாண்டே பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் படை